أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام را كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد اللَّهُ الَّذِي لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَبَأْسٌ لِّلْكَافِرِينَ مِنْ عَذَابٍ شَدِيدٍ الَّذِينَ اسْتَحَبُّوا الْحَيَاةَ الدُّنْيَا عَلَى الْآخِرَةِ وَيَسُدُّونَ عَنْ سَبِيلِ اللَّهِ وَيَبْغُونَ هُوَى وَجَاهَ أُولَئِكَ فِي ضَلَالٍ بَعِيدٍ صلى الله عليه கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சோகர் அல்லாஹாலாவுடைய கிருப்பையால் எழுநூற்றி முப்பத்தி நான்காவது வாரமாக துப்தியருடைய தொடர்பான் ஆரம்பிக்கப்படுகிறது என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டு சூர இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தினுடைய தொடக்கம் இப்பொழுது வாசிக்கப்பட்டது சூரத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சில விளக்கங்கள் சில சம்பவங்கள் இதிலே வருகின்ற காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு இப்ராஹிம் சூரா என்பதாக பெயர் வைக்கப்பட்டுள்ளது இது 52 இரண்டு ஆயத்துக்களை கொண்டது சூரத் ராஜ் என்ற முந்திய அத்தியாயத்திலே அல்லாஹாலா கடைசியாக சொன்ன ஆயத்தில் காபிர்கள் உங்களை ரசூல் அல்ல என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் அல்லாஹுடைய ரசூல் என்பதற்கு அல்லாகவே சாட்சியாளனாக இருக்கின்றான் அதே வேதத்தினுடைய அறிவு யாரிடத்தில் இருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்களும் மூமி நானவர்கள் இந்த வேதத்தை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களும் சாட்சியாளர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி முடித்தார் இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்திலே அது தொடர்பாகவே இந்த வேதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹால குறிப்பிடுகின்றார் அலிப்லாம் முன்னாலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது அலிப்லாம் மீம் என்ற சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலும் சூரிய ஆள் அன்முரானுடைய ஆரம்பத்திலும் அதற்கு பின்னதாகவும் இதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தனித்தனியான இந்த எழுத்துக்களுக்கு இதுதான் அர்த்தம் என்பதாக எவரும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஒல்லாக ஆழவும் விமுராதிகி இதனுடைய கருத்தை அல்லாகுதான் தெரிவான் என்று சொல்லி முடித்துவிட வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் கிதாபம் இது ஒரு வேதம் அன்சல் நாகு இழைக்க இதை உமக்கு நாம் இறக்கி வைத்தோம் லித்துகுரி ஜன்னாசம் இனம் தொழுமாத்தி இழநூர் மனிதர்களை இருள்களில் ஒளியின் பக்கம் நீர் வெளியாக்கி கொண்டு இந்த வேதத்தை உமக்கு இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹத்த குறிப்பிடுகின்றார் இது மாதிரி ஒரு ஆயத்து முந்தியும் வந்திருக்கின்றது இருள்கள் என்பதை பன்மையாகவும் ஒளி என்பதை ஒருமையாகவும் அல்லாஹால இங்கே குறிப்பிடுகின்றது பொதுவாக இருள் என்பது பல்வேறு வகைகளிலே மனிதனுக்கு வந்து சேரும் பாவங்கள் செய்வதின் காரணமாக ஈமானுக்கு எதிரான காரியங்களை செய்வதின் காரணமாக பாவங்களிலே பல்வேறு வகைகள் இருக்கின்றன செய்வதின் காரணமாக மனிதனுக்கு இருள் ஏற்படும் அதனால் அதனை பன்மையாக அல்லாஹத்தால குறிப்பிடுகின்றான் ஒளி என்பது இஸ்லாம் ஒன்றுதான் ஒரே மார்க்கம்தான் ஆகவே அதை ஒருமையாக அல்லாஹத்தால குறித்திருக்கின்றான் என்பதாக விளக்கம் முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கிறது இருள்களில் ஒளியின் பக்கம் மனிதர்களை நீர் வெளியாக்குவதற்காக வேண்டி இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்லுவது மனிதர்களை ஒளிமயமான வாழ்க்கைக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹத்தாலாவுடைய நோக்கம் என்பதை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான் அப்படி ஒளிமயமான வாழ்க்கையின் பக்கம் மனிதர்களை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நேரடியாக அதனை செய்ய முடியாது அவனுக்கு பிரதிநிதியாக ஒரு தூதரை அல்லாஹத்தாலா ஏற்படுத்தி உலகத்திலே அந்த தூதர் மனித இனத்திலிருந்தே உற்பத்தி செய்து அவர் மூலமாகத்தான் இந்த செயலை அல்லாஹத்தால செய்ய முடியும் அல்லாஹான் செய்கின்றான் ஆனால் அதை ஒரு நபியின் மூலமாக ஒரு ரசூலின் மூலமாக அல்லாஹத்தால செய்ய முடியும் செய்கின்றான் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான் ஜன்னாச மனிதர்களை நீர் வெளியாக்குவதற்காக வேண்டும் என்று சொன்னால் ரசூல் லாய் சபுல்லா அலே செல்லம் அவர்களுக்குரிய பொறுப்பை அல்லாஹால தருகின்றான் இங்கே சொல்லி காட்டுகின்றான் மனிதர்கள் எல்லாம் இருள்களிலே சிக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த இருள்கள் பல்வேறு வகையான இருள்களில் இருந்து அவர்களை வெளியாக்கி இஸ்லாம் ஈமான் என்ற ஒளியின் பக்கம் அவர்களை நீர் கொண்டு வந்து சேர்ப்பது உம்முடைய பொறுப்பு என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆனாலும் நீர் உம்முடைய விருப்பப்படி நீ நினைத்த மாதிரி அவர்களை ஒளியின் பக்கம் கொண்டு வந்து விட முடியாது அவர்களுடைய ரப்புடைய உத்தரவை கொண்டு என்று அல்லாஹால சொல்லுகின்றார் ரப்புடைய உத்தரவை கொண்டு கட்டளையை கொண்டு மனிதர்களை நீர் கொண்டு வருவதற்காக வேண்டி வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டி இருளில் இருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் குறிப்பிடுவது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அவனுடைய அனுமதி இல்லாமல் நீராக தானாகவே நீர் தானாகவே அதை கொண்டு வந்து மனிதர்களை ஒளியின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து விட முடியாது என்பதையும் அல்லாஹால தெரியப்படுத்துகிறார் ஒளியின் பக்கம் என்று சொன்னதை அல்லாஹால விபரிப்பதற்காக வேண்டி இலாசரா என்ற வாசகத்தை சொல்லுகின்றார் அந்த நூறு என்பது என்ன அப்படின்னு கேட்டா அது ஒரு நேரான பாதை அந்த நேரான பாதை யாருடையது அல் அனைத்தையும் மிகைத்தவனான எல்லா சக்திகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா மனிதர்களையும் எல்லா ஆட்சிகளையும் மிகைத்திருக்கும்படியான ஒருவனுடைய பாதை இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அல் அசி அல் ஹமீத் புகழுக்குரியவன் எல்லா புகழும் அவனுக்கே சொந்தமானது புகழ்ச்சி என்று இருந்தால் அது அவனை தவிர வேறு யாருக்குமே இருக்க முடியாது அப்படிப்பட்டவன் அல் ஹமீத் புகழுக்குரியவனான அனைத்தையும் மிகைத்தவனான ஒருவனுடைய வழியின் பக்கம் மனிதர்களை நீர் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி உமக்கு இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுவது அல்லாஹத்தைய ஆற்றலையும் அறிவையும் இதிலே தெரியப்படுத்துகின்றான் குறிப்பிடும்போது அல் அசீஸ் என்ற வார்த்தை அல்லாஹத்தாலாவுடைய குதிரத்தை விளக்கக்கூடியதாக இருக்கின்றது அல் ஹமீத் புகழுக்குரியான் என்ற இந்த வார்த்தை அவனுடைய எள்மை விளக்கக்கூடியதாக இருக்கின்றது குதிரத்தும் எல்மும் உள்ள ஒருவன் நிலத்திலிருந்து இந்த வேதம் வந்திருக்கின்றது அவன் உங்களுக்கு உங்களை தூதராக அனுப்பியிருக்கின்றான் அவனுடைய கற்றலைப்படி நீங்கள் மனிதர்களுக்கு மனிதர்களை இருள்களை விட்டு ஒளியின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று அல்ல தலரசுல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு கற்றலை இந்த வேதத்தில இந்த வேதம் என்பது ஒளிமயமான வாழ்க்கையை மனிதர்களுக்கு உருவாக்குவதற்காக அருளப்பட்டது என்பதை சுருக்கமாக அல்லாஹத்தலே குறிப்பிடுகின்றனர் ஒளிமயமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இந்த வேதத்தை தவிர வேறு எதை பற்றி பிடித்தாலும் எதன்படி நடந்தாலும் அவர்களுக்கு ஒளி கிடைக்காது அவர்கள் இருள்களிலே மாட்டிக்கொண்டிருப்பார்கள் என்பதையும் அல்லாஹத்தல தெரியப்படுத்துகின்றனர் மினம் மூலமாத்தியல் இருள்களில் இருந்து ஒளியின் பக்கம் என்பதற்கு பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் மின் லொலுமாத்தில் குஃபரி இலா நூரில் ஈமான் குஃபுர் என்ற இருள்களில் இருந்து ஈமான் என்ற நூறின் பக்கம் மக்களை கொண்டு வருவதற்காக வேண்டி மின்லொலுமாத்தில் ஜஹ்லி இலா நூரில் அறியாமை என்ற இருள்களில் இருந்து அறிவு என்ற ஒளியின் பக்கம் மக்களை கொண்டு வேண்டி மின் உலுமாத்தில் வலாலா இல நூறில் என்ற இருள்களில் இருந்து வழியினுடைய ஒளியின் பக்கம் மக்களை நீர் கொண்டு வருவதற்காக வேண்டி இல சுண்ணாத்துகள் என்ற இருள்களிலே இருள்களை விட்டும் சுண்ணத் என்ற ஒளிமயமான வாழ்க்கையின் பக்கம் மக்களை கொண்டு வேண்டி மின் ஒலுமாத்தில் சந்தேகம் என்ற இருள்களை விட்டும் உறுதி என்ற ஒளியின் பக்கம் மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி மின்ஸ் இலா நூறில் கல் நப்சுடைய இருள்களை விட்டும் கல்பு என்ற ஒளியின் பக்கம் மக்களை நீர் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி மின் ஒலுமாத்தில் என்ற திரையை விட்டும் நீக்கி ஒ திரைகளின் பக்கம் மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி மின் ஆலமி ஆலமு ஷஹாதா என்று சொல்லப்படக்கூடிய கண்கூடாக பார்க்கப்படக்கூடிய இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டும் ஆலமல் மலக்கூத் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குகளுடைய உலகமாக ஆகிரத்தின் பக்கம் ஆகிரத்துடைய ஒளியின் பக்கம் மக்களை நீர் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் என்றெல்லாம் கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது இதுபோன்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகின்றார்கள் ஏராளமான விளக்கங்கள் ஆக இருள்கள் என்பது மனிதனை அழிவுக்கு கொண்டு செல்ல செல்லக்கூடியவை மனிதனை தடுமாற்றத்திற்குரியவனாக ஆக்கிவிடக்கூடியவை ஒளி என்பது மனிதனுக்கு நேரான வழிகாட்டி எப்பொழுதுமே நேரான வழியில இருக்கக்கூடிய உருவாக்கக்கூடியவை அது இந்த வேதத்தின் மூலமாக சொல்லப்படுகின்றது அதை அல்லாஹால ரசூலுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான் அந்த ரசூல் செல்லல்லாக இணைவு செல்லும் அவர்கள் உங்களை அந்த மாதிரி இருள்களை விட்டு ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக உலகத்திற்கு வந்தார்கள் அதுவும் தன் அல்லாஹுடைய கற்றலைப்படி என்றும் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் தனக்கு ரெண்டு தன்மைகளை சொன்னான் அல் அசீஸ் அல் ஹமீத் என்ற வார்த்தை யாவற்றையும் மிகைத்தவன் எல்லா புகழுக்கும் உரியவன் என்று அவன் அல்லாஹ் என்பவன் அவனுக்கு பேர்தான் அல்லாஹ் அல்லது அவன் எத்தகையவன் என்று சொன்னால் அவனுக்குத்தான் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் சொந்தமாக இருக்கின்றன அவனை தவிர வேறு யாருக்கும் அது சொந்தமானது அல்ல இந்த பூமியில் வானத்திலும் வானங்களிலும் பூமியில் உள்ள எந்த பொருளும் யாருக்கும் சொந்தமானது அல்ல சொந்தமானது முன்னாலும் விளக்கப்பட்டு இருக்கின்றது ஒரு கருத்தை அல்லாத்தால சொல்லுகின்றான் பொதுவாக எந்த இடத்திலே வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாவுக்கே சொந்தமானவை என்று வரும் பொழுது அல்லாவுக்கு சொந்தமான பொருள் என்று சொன்னால் அல்லாவுக்கு அடிமை பொருள்கள் என்பதாக கருத்தாகும் உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் வானம் பூமியில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாவுக்கு அடிமையாக இருக்கின்றன அல்லாஹுடைய தொடைப்புகளாக இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது அவற்றில் எந்த பொருளையும் எந்த மனிதரும் வணங்கக்கூடாது வணக்கத்திற்குரியவையாக வானங்கள் பூமியில் உள்ள எந்த பொருளும் ஆக முடியாது என்பதை அல்லாஹால அல்லது லகு முல்கு சமவாத்தி உள்ள வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்ற அல்லாஹ படைத்தான் படைத்தவனுக்கு இணையாக அவன் படைத்த பொருளையே ஒரு மனிதன் ஆக்கிக் தெய்வமாக ஆக்கிக் அது அவனுடைய அறிவியனத்தை காட்டுகின்றது அவன் வழிதவறி செல்லுகின்றான் என்பதை குறிக்கின்றது என்ற கருத்தையும் அல்லாஹத்தாலா தெரியப்படுத்துகின்றான் எந்த இடத்திலெல்லாம் அல்லாவுக்குத்தான் வானங்கள் பூமியில் உள்ள பொருள்கள் எல்லாம் சொந்தம் என்று வரும் பொழுது இந்த கருத்து அங்கே கொள்ளப்பட வேண்டும் வயலுள்ளில் காபிரின் காபிர்களுக்கு நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரும் கேடு உண்டாவதாக மிக கேடு இருக்கின்றது மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது வயல் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டு நாசம் அழிவு என்று அர்த்தம் செய்யலாம் ஆனாலும் பல கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதுல ஒரு கருத்து நரகத்தில் ஒரு பகுதி வயல் என்று ஒரு பகுதி இருக்கின்றது அந்த பகுதியிலே கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் நரகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளெல்லாம் வயல் என்ற அந்த பகுதியை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றன யாரெல்லாம் எங்களை நரகமே பாதுகாப்பு தேடுகின்றது எல்லா இடத்திலே வயல் என்ற அந்த பகுதியிலே எங்களை நீ சேர்த்து விடாதே வயல் என்ற பகுதிக்கு உரியமாக எங்களை ஆக்கி விடாதே நரகம் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது மாதிரி கடுமையான தண்டனைக்கு வயல் என்பதாக சொல்லப்படும் காபிரியன்களுக்கு யார் அல்லாஹை நிராகரிக்கின்றார்களோ இந்த வேதத்தை நிராகரிக்கின்றார்களோ ரசூரை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு தண்டனை உண்டு வயல் என்று சொன்னாலே கடுமையான தண்டனை என்ற அர்த்தம் பிறகு அதை விளக்குவதற்காக அல்லாஹ் சொல்லுகிறார் வேதனையில் இருந்து வயல் நாசம் என்பது அவர்களுக்கு இருக்கின்றது வேதனை அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனை அவர்களுக்கு மிகப்பெரிய நாசத்தையும் கஷ்டத்தையும் கைசேதத்தையும் விளைவிக்கும் என்ற கருத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் சரி இந்த நிராகரிக்கக்கூடியவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த மனிதர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களுக்கு சில விஷயங்களை சில தன்மைகளை அல்லாத்தல சொல்லுகின்றான் என்றால் ஆஹிரா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை ஆகிரத்தை விட பெரியதாக அவர்கள் விரும்புவார்கள் உலகத்தை ஆகிரத்தை விட மிகச் சிறந்ததாக மிக தேவையானதாக மிகப் பிரியமானதாக அதனை ஆக்கிக் கொள்வார்கள் விரும்புவார்கள் உலகத்தை விரும்புவார்கள் ஆகிரத்தை விடாஹல்லுடைய வழியை விட்டும் மக்களை அவர்கள் தடுப்பார்கள் அல்லாஹுடைய அந்த வழியை கோடலானதாக கருதுவார்கள் தேடுவார்கள் உலாஹ் முலாலிம் பவயத் அத்தகையவர்கள் மிக தூரமான வழிகேட்டில் இருக்கின்றார்கள் சத்தியத்தை விட்டு மிக மிக தூரமான வழியே வழியிலே அவர்கள் இருக்கின்றார்கள் வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ குறிப்பிடுகின்றார் என்பவர்கள் கடுமையான தண்டனை கூறியவர்கள் யார் என்பதை அல்லாஹத்தால் தெளிவுபடுத்துகின்றார் மூன்று விதமான தன்மைகளை அவர்களுக்கு குறிப்பிடுகின்றார் இந்த உலகத்தை ஆகிரத்தை விட அதிகமாக பிரிய வைப்பார்கள் என்று சொல்லுகின்றார் உலகாக்கள் குறிப்பிடும் பொழுது ஹதீசுகளினுடைய ஒளியிலே உலகத்தை பிரியம் வைப்பார்கள் சொன்னா இப்ப யாராவது நம்ம நம்மளை யாராவது ஒருத்தரை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க என்ன நீங்க கேட்கறீங்க நீங்க உலகத்தை விரும்புகிறீங்களோ ஆசிரத்தை நான் ஆகிரத்தை தான் விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் உங்களில் யாரை கேட்டாலும் அப்படித்தான் சொல்லுவீங்க ஆகிரத்தைத்தான் நான் விரும்புகின்றேன் மறுமையைத்தான் விரும்புகின்றேன் இந்த உலகம் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுவோம் சரி உலகம் விருப்பமில்லை என்று சொல்லக்கூடிய நான் உலகத்தில் விருப்பம் இல்லாத செயல்களை நான் செய்கின்றேனா என்பதை பார்க்க வேண்டும் என்னுடைய செயல்கள் உலகத்திலே எனக்கு விருப்பம் இருக்கின்றதா இல்லையா என்பதை காட்டி கொடுத்து விடும் நான் வாய்மொழி மூலமாக சொல்லலாம் எனக்கு உலகத்தில் விருப்பமே இல்லை துணியாவே வெறுத்து போச்சு அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் அதற்குரிய செயல்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றனவா என்பதை நான் சிந்திக்க வேண்டும் சல்லா அலுவலம் சொன்னார்கள் எவர் ஒருவர் அல்லாஹுவை பிரியம் வைக்கின்றாரோ அவர் ரசூல் சல்லாஹ் அலேசல்லம் அவர்களை பிரியம் வைக்கும் அவர் குரானை பிரியம் வைக்க வேண்டும் யார் அல்லாஹுவை பிரியம் வைப்பதாக தாவா செய்கின்றாரோ அவர் அல்லாஹுடைய வேதத்தை பிரியம் வைக்க வேண்டும் அல்லாஹுடைய வேதத்தை நான் பிரியம் வைக்கின்றேன் எனக்கு பிரியமாக இருக்கின்றது என்று ஒருவர் சொன்னால் அவர் அந்த வேதத்தை கொண்டு வந்த ரசூல்லாய் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களின் மீது பிரியத்தை வைக்க வேண்டும் மூணு நிலையாச்சு அல்லாவை பிரியம் வைக்கணும் வேதத்தை பிரியம் வைக்க வேண்டும் மூன்றாவது ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களை பிரியம் வைக்க வேண்டும் ரசூலை பிரியம் வைப்பதாக ஒருவர் சொன்னால் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லுடைய சுண்ணத்தான நடைமுறைகளை பிரியம் வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் எனக்கு சுண்ணத்தான நடைமுறைகள் பிரியமானவைதான் என்று சொல்லுவதாக இருந்தால் உலகத்திலே பாவங்களை விட்டுவிட வேண்டும் நன்மைகளையே செய்ய வேண்டும் சில நேரங்களிலே பாவங்கள் செய்துவிட்டாலும் கூட நபி அவர்கள் காட்டித் தந்த அந்த பாவத்தினுடைய பாவத்தை நீக்கக்கூடிய வழிமுறைகளை செய்து கொள்ள வேண்டும் இஸ்திஃபா செய்வது தௌபா செய்வது பாவத்தை நீக்கக்கூடிய நன்மைகளை செய்வது இவற்றையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் சரி சுண்ணத்தை பிரியும் வைக்கின்றோம் நன்மையே பிரியும் வைக்கின்றார் என்று ஒருவர் தாவா செய்தால் அவர் செய்ய வேண்டிய காரியம் கடைசியாக சொல்லுகின்றார்கள் அவர் இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டும் பக்கம் அதிகமாக நாட்டம் கொள்ளக்கூடியவராக எண்ணம் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த எல்லா நிபந்தனைகளும் இருந்தால்தான் அவர் துனியாவை பிரியம் வைக்காதவர் என்று அர்த்தமாகும் அப்படி கணக்குப்பட்ட எத்தனை பேர் தேர்வு நம்ம இடத்துல அல்லா பிரியம் வைக்கணும் அதுக்கு அடையாளமாக அவருடைய வேதத்தை பிரியம் வைக்க வேண்டும் அதற்கு அடையாளமாக அவருடைய ரசூலை பிரியம் வைக்க வேண்டும் அதற்கு அடையாளமாக அவர்களுடைய சுண்ணத்தான நடைமுறைகளை பிரியம் வைக்க வேண்டும் அதற்கு அடையாளமாக துணியாவுடைய வாழ்க்கையை ஒதுக்கி வைத்து ஆகிரத்தினுடைய வாழ்க்கையின் பக்கம் முன்னேறி செல்லக்கூடியவராக இருக்கிறது ஆனால் துணியாவில் தான் வாழணும் துணியாவுடைய காரியங்கள்லாம் செய்யணும் சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும் பிள்ளைகுட்டிகளை பார்க்கணும் பராமரிக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் ஆனால் ஒதுக்கி வைக்கணும் எப்படி ஒதுக்கி வைக்கணும் அதை ரசூல்ல மிக எளிதாக நமக்கு காட்டி சென்றிருக்கின்றார்கள் திருமணம் செய்ய வேண்டும் ஆனால் முறைப்படிக்க செய்ய வேண்டும் எப்படி மனைவியை பராமரிக்க வேண்டுமோ அந்த முறை முறைப்படிக்க செய்ய வேண்டும் மக்களை பெற்றெடுக்க வேண்டும் எப்படி மக்களை வளர்க்க வேண்டுமோ அந்த முறைப்படிக்க வளர்க்க உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் ஹராம் என்பது ஒரு துளி கூட வந்துவிடக்கூடாது உலகத்தினுடைய ஆசா பாசங்களை விட்டு ஒதுங்க வேண்டும் உலகத்தினுடைய ஆசா உள்ளே வந்தால் ஆகிரத்துடைய ஆசை என்பது போய்விடும் எவர் ஒருவர் உலகத்தினுடைய அலங்காரத்தை வெறுத்து ஒதுக்குகின்றாரோ விட்டு அவர்தான் அல்லஹாவை பிரியமைத்தவராக மேலே சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் பிரிய அமைத்தவராக ஆக முடியும் என்று அந்த ஹதீசரி அரசுலாசல் சொல்லி காட்டுகின்றார் இத்தனை நிபந்தனைகளும் இருந்தால் தான் அல்லாஹ் காபிர்களுக்கு இங்கே சொல்லுகின்றான் காபிர்கள் யார் என்றால் ஆகிறார் உலக வாழ்க்கையை ஆகிரத்தை விட பெரிதாக ஆக்கிக் கொள்ளுவார்கள் அதிகமாக விரும்புவார்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகின்றான் அதற்கு மாறாக இருக்க வேண்டும் என்று கருத்து உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றன நூலான ரூமி அஹத்து அவர்கள் சொல்லுவதை போன்று கடல் கடந்து பயணம் செய்து ஒரு அடுத்த நாட்டுக்கு ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கப்பலிலே ஏறி கடலில் தான் பயணம் செய்ய வேண்டும் அந்த காலத்தில் உள்ள உதாரணத்தை சொல்றது என்றார் விமானம் கண்டுபிடிக்கப்படப்படாத அந்த காலத்தில் கப்பலில் ஏறித்தான் பயணம் செய்ய வேண்டும் அந்த கப்பல் தரையில போகாது தண்ணியில தான் போகணும் தண்ணியில தான் போகணும் அந்த தண்ணி கப்பல் அந்த தண்ணிக்கு மேலே இருக்கணும் கப்பல் தண்ணிக்கு மேலே செல்ல வேண்டும் கடல் நீர் கப்பலுக்குள்ளே வந்து விடக்கூடாது ஆனா கப்பலில் தான் பயணம் செய்யணும் கப்பல் என்பது உலகம் தண்ணீர் என்பது உலகம் கப்பல் என்பது மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கை என்ற கப்பலிலே பயணம் செய்யக்கூடிய அந்த மனிதன் அந்த கப்பலில் பயணம் செய்ய வாழ்க்கை என்ற இந்த உலக கப்பலில் பயணம் செய்ய வேண்டும் உலகம் என்ற தண்ணீரில் தான் பயணம் செய்ய அந்த தண்ணீர் உள்ள வந்தடக்கூடாது வெளியறிக்கணும் தண்ணி இல்லாமல் கப்பல் பயணம் செய்ய முடியாது உலகம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது ஆனால் உலகத்தை கல்புக்குள்ளே கொண்டு வந்துவிடக்கூடாது உலகத்தை மேலாக வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணம் அடிக்கடி தாலிமுடைய கிதாபுகளிலும் சொல்லப்படும் வாசிக்கப்படும் சாஹாக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் உலகத்தில் தான் வாழ்ந்தார்கள் ஆனால் தீன் அவர்களிடத்தில் மிகப்பெரிய மலையை போன்று உறுதியாக ஈமானும் தீனும் அவர்களிடத்தில் இருந்தன தீனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருகின்றது என்று சொன்னால் துணியாவை விட்டு விடுவார்கள் துனியாவில் ஏதாவது ஆபத்து என்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது என்பதை அல்லாஹ் இருப்பது தொழுகையா வியாபாரமா என்று ஒரு நிலை வருகின்றது என்றால் தொழுகைதான் வியாபாரம் பெரியதல்ல என்று வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு வர வேண்டும் வியாபாரமா அல்ல தீனுடைய காரியமா தீனுடைய காரியம்தான் முக்கியமானது வியாபாரத்தை விட்டுவிட்டு தீனுடைய காரியத்திற்கு வர வேண்டும் சாபாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும் மிக தெளிவாக தெரியும் அவர்கள் உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி உலகத்தில் வாழவில்லை ஆகிரத்தை சம்பாதிப்பதற்காக உலகத்திலே வாழ்ந்தார் இது ஒரு மோமி மனிதனுடைய முழு இலக்கம் ஆனால் அதிலிருந்து கொஞ்சமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் வாசகத்தில் இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றார் உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையை ஆகிரத்தை விட பிரியம் வைப்பார்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்று அவர்களை பற்றி சொல்லும் பொழுது நேர் மாறானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இரண்டாவது தன்மை இல்லா அந்த காசிர்கள் அல்லாவுடைய வழியை விட்டு மக்களை தடுப்பார்கள் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹு தாலாவுடைய வழியின் பக்கம் மக்களை கொண்டு வரணும் தடுக்க கூடாது என்பது மட்டுமல்ல தடுக்கூடாது என்ற நிலையில் இருந்து மாறி மேலே போய் அல்லாவுடைய வழியின் பக்கம் மக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது மோமி நாலு மனிதனுடைய சிபத் மூன்றாவது ஐபஜா அந்த காபிர்கள் அல்லாவுடைய அந்த பாதையை கோணலாக கருதுவார்கள் இது நல்ல மார்க்கம் அல்ல நேரான மார்க்கம் அல்ல என்று நினைப்பார்கள் சொல்லுவார்கள் அதை அப்படியே தேடுவார்கள் அதற்கு நேர் மாறாக மோமினானவர்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கம் இருக்கின்றது இதுதான் நேரான வழி இந்த வழியிலே நிலைத்திருந்தால் தான் நேர்மையான வழியிலே நாம் செல்ல முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வலுவானதாக உறுதியானதாக இருக்கவே காப்பிர்களை பற்றி இந்த மூன்று சிபத்துகளையும் அல்லாஹத்தால சொல்லும் பொழுது அதற்கு நேர் எதிராக மோமின்கள் இருக்கவே சரி இந்த மூன்று சிபத்துகள் இருந்தால் அவர்கள் காப்பீர்கள் அவர்கள் மிக தூரமான வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் அதாவது சத்தியத்தை விட்டு மிக தூரத்திலே இருக்கின்றார்கள் என்றார் அடுத்த அல்லா தலா இந்த வேதத்தை அரபி மொழியிலே இறக்கி வைத்து மனிதர்கள் லகுவாக விளங்குவதற்காக குறிப்பாக அரபு நாட்டிலே மக்காவிலே அரபு நாட்டிலே அல்லாஹால சல்லா அலி சொல்லாம் அவர்களை பிறக்க அரபி குளத்திலே பிறக்க அரபி அரபி மொழி பேசக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அவர்களை வாழச் செய்து வளரச் செய்து அவர்களுடைய குணாதிசயங்கள் பண்புகள் அனைத்தையும் அந்த மக்கள் தெரிந்து கொண்ட பின்னால் இந்த வேதத்தை அரபி மொழியிலேயே அல்லாஹால இறக்கி வைத்தார் இதே போன்று முந்தைய சமுதாயத்திலே இருந்த ஒவ்வொரு நபியையும் ஒவ்வொரு ரசூலையும் அந்த அந்த நபி எந்த சமுதாயத்திலே தோன்றினாரோ அவர்கள் எந்த மொழி பேசினார்களோ அந்த மொழியிலேயேதான் அவர்களை அல்லாஹால அனுப்பி வைத்தார் அவர்களுக்கு சட்டங்களையும் அனுப்பி வைத்தார் அவர்களுக்கு எப்படி அரபி மொழியை அனுப்பி வைத்தானோ அதே போன்று அந்தந்த அவரவர்கள் என்ன மொழி பேசினார்களோ அந்த மொழி அப்பொழுது அவர்கள் தமிழீகம் செய்வதற்கு பிரச்சாரம் செய்வதற்கு மிக லேசாக இருக்கும் இவர் வேற ஒரு மொழி பேசுறாரு உருது பேசக்கூடிய உருது எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலமும் கூட பரவலாக இருக்கக்கூடிய ஒரு மொழி வடநாட்டிலிருந்து ஒருத்தர் வர்றார் உருதுல பயன் பண்றார் மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் தேவைப்படுகின்ற அந்த மொழியை மற்றவர்கள் விளங்க முடியாது எல்லாரும் விளங்க முடியறதில்லை மேல்நாட்டிலிருந்து வர்றார் அவர் ஆங்கிலத்தில் பயன் செய்யறாரு அதுக்கு ஒரு தெரிஞ்சுமா செய்யறதுக்கு ஒரு முத்தரஜியம் தேவை இல்லைன்னு சொன்னா போய் எல்லாரும் விளங்க முடியாது அதே மாதிரி அல்லாத்தால நபிமார்களை ரசூர்மார்களை வேறு மொழி பேசக்கூடியவராக ஒரு ஊரிலே அனுப்பி வைத்து இப்ப ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் மக்காவிலே தோன்றினார்கள் மக்காவிலே வந்த ரசூ அலி செல்லம் அவர்களுக்கு அல்லாஹால ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து ஆங்கிலத்தில் தரிஜுமா செஞ்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் பிரச்சாரம் செஞ்சா அந்த ஆளுகளுக்கு ஒண்ணு விளங்காது இப்ப இவர் வேறொரு மொழி பேசக்கூடியவர் இவர் எப்படி நமக்கு நபியாக வர முடியும் என்று சொல்லுவார்கள் அரபி மொழி அவர்களுடைய இனத்திலேயே இருந்து இனத்திலேயே வந்து உயர்ந்த குளத்திலே இருக்கக்கூடிய ரசூ அரே சொல்லம் அவர்களுடைய பண்புகளை எல்லாம் தெரிந்திருந்தும் கூட இவரையா நபியாக அனுப்பினான் அல்லா இவர் தான் கிடைத்தாரா என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலை இருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அவரவர் மொழி பேசக்கூடிய நபியை அல்லாஹாலா அனுப்பி வைத்தார் அதை சொல்லுகின்றார் எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை அந்த தூதருடைய சமுதாயத்தினுடைய மொழியை கொண்டே தவிர அந்த தூதர் எந்த சமுதாயத்தில் இருக்கின்றாரோ அந்த சமுதாயம் எந்த மொழி பேசுகிறார்களோ அந்த மொழியை கொண்டே தவிர நாம் அனுப்ப அந்த மொழியில் தாம் அனுப்பி வைத்தோம் என்பதை சொல்லுகின்ற இது அல்லாஹால மக்களின் மீது கொண்டிருந்த அன்பை காட்டுகின்றது என்பதாகவும் குறிப்பிடுகிறது கருத்தரன் கேட்டா அந்த மக்களின் மீது அன்பு கொண்டதின் காரணமாக பாசம் கொண்டதின் காரணமாக அவர்கள் மீது அருளை அல்லாஹால பொழிய வேண்டும் என்று நினைத்திருந்ததின் காரணமாக தன்னுடைய ஜன்னத்திற்குரியவர்களாக அவர்களை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹத்தாலா விரும்பியதின் காரணமாக அதே மொழியைச் சேர்ந்த ஒரு தூதரை அனுப்பி வைத்து அவர்களை தீய வழியில் இருந்து தவறான வழியில் இருந்து வழிகேட்டிலிருந்து நல்வழிக்கு ஹிதாயத்திற்கு ஈமானுக்கு இஸ்லாத்திற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்தது அல்லாஹத்தாலாவுடைய மிகப்பெரிய திருவையன் அவருடைய மிகப்பெரிய கருணையை காட்டக்கூடியதாக இப்படி அனுப்பி வைத்தது இருந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அப்படி இருந்தால் தானே அவங்க வழங்க முடியும் இல்லைன்னா விளங்க முடியாது அப்ப தரிச்சுமா ஒரு ஆள் சொல்லணும் இவர் சொல்ற தரிஞ்சுமா செய்யறவர் கரெக்டா சொல்றாரா இல்லையா அப்படின்னு அவருக்கு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது இப்போ நம்ம பார்க்கறோம் சில பேர் தெரிஞ்சுமா செய்யறாங்க அரபி மொழி பேசக்கூடிய வந்தாங்கன்னா அது தெரிஞ்சுமா இங்கிலீஷ் மொழி தெரிஞ்சு அவர் என்ன ஒரிஜினலாக என்ன மொழி சொல்றாரோ அசல் இங்கிலீஷோ அல்லது மற்ற மொழிகளோ சொல்றாரோ அது மாதிரி பல இடங்களை வெற்றுவார்கள் பல கருத்து மாறுபாடு உள்ள சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இவர் ஒண்ணு சொல்லுவார் அவர் ஒன்னும் சொல்லியிருப்பார் பரிபூர்ணமாக அந்த விஷயத்தை விளங்க முடியாது அது நபிமார்களை அப்படி அனுப்பி வைத்திருந்தா என்னாகும் குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும் அதனால மக்கள் விளங்குவதற்காக வேண்டி எதை அல்லாஹாலா நாடினானோ அந்த ரசூல்மார்கள் எதை நாடினார்களோ அதை மக்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி அவர்கள் அதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அவரவர் மொழியிலே தவிர வேறு எந்த நபிமாரையும் எந்த ரசூலையும் அல்லாஹ் நாம் அனுப்பவில்லை என்று குறிப்பிடுகின்றனர் அதே மாதிரி ரசூல்லாய் சல்லாஹ் அடையவசல்லம் அவர்களே அல்லாஹலா அரபி மொழி பேசக்கூடிய சமுதாயத்திற்கு மத்தியில் அரபி மொழி உடையவர்களாகவே அனுப்பி வைத்தார் ரசூல்லாய் சல்லம் சொல்லுகின்றார்கள் ஒரு சில குல்லு நபியின் இலா உம்மத்தி ஒவ்வொரு ரசூலும் ஒவ்வொரு நபியும் அவருடைய உம்மத்தினரின் பக்கம் அவரவருடைய அவரவருடைய பாஷையை கொண்டு அல்லாஹால அனுப்பி வைத்தார் அனுப்பி வைக்கப்பட்டார் அல்லாஹத்தனை தன்னுடைய படைப்புகளை பக்கம் அனுப்பி வைத்தார் அகமர் அஸ்வத் என்று ரெண்டு வார்த்தையை குறிப்பிடுகின்றார்கள் எல்லா மனிதர்கள் என்று குறிப்பிடுவதற்காக நீ அகமர்னா சிவந்தவர் அஸ்வத்னா கருப்பானவர் மனிதர்கள் கருப்பான மனிதர்கள் அவனுடைய படைப்புகளிலே எல்லாரின் பக்கம் எல்லாரின் பக்கம் நபியாக என்னை அனுப்பி வைத்தான் என்று குறிப்பிடுகின்றார்கள் எல்லா உலகத்தில் எல்லா மக்களின் பக்கம் நபியாக அனுப்பி வைத்த காரணத்தினால் ரசூல்லாய் சல்லாஹி சொல்லாம் அவர்கள் கொண்டு வந்த அவர்களை அல்லாஹத்தால அமைத்து வைத்த அந்த அரபி மொழி எல்லா மக்களுக்கும் தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று அர்த்தம் உலகத்தில எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் அரபி மொழியை தெரிந்திருக்கவேண்டும் மொழியின்னு சொன்னா வாசிக்கிறதா தெரிந்திருக்கணும் அப்படி வாசிக்க தெரிஞ்சால்தான் குரான் தெரிய முடியும் நம்ம நாட்டுல துரதிர்ஷ்டம் அதாவது தமிழ்நாட்டுல பெரும்பாலானவர்களுக்கு குரான் போதும் தெரியாது நம்ம பார்க்கலாம் தொடக்கூடியவர்களும் கூட நல்லா தொழில் தெரியாது அரபி மொழி தெரியாது இருபத்தி நாலு மணி நேரம் பாடுபடக்கூடிய ஒரு வேலை வந்துச்சு அந்த வேலையை செய்வதற்காக மூணு நாளா தூங்கி அப்படிங்கிறார் மூணு நாளா இரவு தூக்கம் இல்ல பகலை தூக்கம் இல்லை இவர் தூங்க தூங்காம இருக்க வேண்டியது இல்லை இருபத்தெட்டு தமிழ்ல இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்குது அதை படிச்சுக்கிறாங்க ஆனா அரபி முடிவு எழுத்து அதை படிக்க தெரியல படிக்க முடியல விட மாட்டாங்க ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் அரபி மொழி தெரிந்த ஒரு ஆலிம இடத்திலோ ஆலிமல்லாத ஒரு இடத்திலோ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்து இது எப்படி அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சுப்பேன் உயிர் குறிகள் அரபியில் ஆறு அவ்வளவுதான் என்று சொல்லப்படும் அதே மாதிரி அதை சப்தத்துடன் சொல்ல ரெண்டு கோடு போட்டாது அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆறு தான் உயிர்குறிகள் இருபத்தெட்டு எழுத்துக்கள் இருபத்தெட்டு எழுத்தை எழுத்து அந்த உயிருக்குரிய மேலே போட்டு அதை புள்ளி உள்ள எழுத்தாக ஆக்குவதற்கு சுக்குன் என்று ஒரு குறியீடு இருக்கின்றது அந்த குறியீட்டை போட்டால் அது சுக்குனாக ஆகிடும் எப்படி தமிழில் இக்கு இப்பு இம்மு இத்து அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி ரொம்ப லேசான விஷயம் நல்ல சிந்தனை உடையவராக இருந்தால் கொஞ்சம் விளக்கமுடையவராக இருந்தால் ஒரு வாரம் கூட தேவையில்லை அரபி மொழியை படிக்கிறது அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தா அப்படி படிச்சு சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு நிலை ஏற்பட்டு சொன்னா அப்ப குரான் ரொம்ப ஓதிட்டே போயிரு பெரிய காரியமா செய்யறதில்ல செய்யறது இல்லை செய்ய விடுறதில்லை சைத்தான் விடுறது இல்லை சல் சொன்னாங்க ஒரு மனிதர் படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஆயத்திற்கு சிவக பல இதுகளை சொல்றாங்க அதில் இந்த இஸ்திஃபார் சையது அல்லாஹ் ரபிலா இலஹ்த இதை ஓதிக்கொண்டு ஒருவர் படுத்து அன்றைய இரவில மௌத்தாகி விட்டால் அவர் ஜன்னத்துக்கு சென்று விடுவார் என்று சொல்றாங்க அந்த தௌபாவுடைய வாசகத்தை சொல்லிட்டு படுத்தாருன்னு சொன்னா மௌ அப்படியே மௌத்தாயிட்டார்னா அதே மாதிரி காலையிலே சொல்லிவிட்டு மாலைக்குள்ளே இறந்து விட்டால் அவர் சொர்க்கவாசியாக மாறிடுவார்னு சொல்றாங்க ஒரு அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் கேட்டார் ஒரு சாமி கேட்டார் இது ரொம்ப லேசா இருக்குது ஏன் செய்யறது இல்லை ஜனங்க செய்ய முடியாத சாதாரணமா செய்யலாமே அப்படின்னு சாமி கேட்டார் ரசுல்லா சலாஹா சொல்ல சொன்னாங்க தூங்குற நேரத்தில் சைத்தா விட மாட்டான் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரணம் வரும் அந்த காரணத்தை சொல்லி அவளை தூங்க போட்டுருவான் சைத்தான் போட விட மாட்டான் அதே மாதிரி தொழுக கூடியவங்க பாருங்க தொழுது முடிச்சோம்னா எந்திரிச்சு ஓடுறாங்க திட்டு திட்டுன்னு எங்க போறாங்கன்னா தெரியாது அங்க போய் எங்கேயாவது கடல நிபுட்டு இருப்பாங்க நிக்கிறவங்க பாருங்க ஒவ்வொரு நேரம் பாருங்க என்னதான்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த அறிவு வர்றதே கிடையாது பின்னால சுண்ண தொழுகணும் அல்லது பின்னால தொழுவுறாங்க எந்திரிச்சு ஓடு ஒரே ஓட்டம் சைத்தம் ஓடுறது இல்லை பின்னாலும் குத்துறான் ஸ்க்ரூ பண்றான் இவன் ஓடுறான் இங்க தொழுதுகிட்டே இருக்கிறாங்க தொழுகிறவங்கலாம் தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க அங்கே நின்றக்கா தொழுதா என்ன இது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் விதிவில கிடையாது தெரிஞ்சாலும் கூட அப்படித்தான் செய்யறாரு இப்படி குறுக்க போனா குற்றமாச்சு அப்படிங்கிற தெரிஞ்சிருக்காரு அவரும் செய்யறாரு தாண்டி தாண்டி இங்கிருந்து இப்படி தாண்டி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அங்க போயிடுறாரு வெளியே போயிரு அநியாயமா இருக்கு மிகப்பெரிய அநியாயம் இது எதை குறிக்கின்றது என்று சொன்னால் அத்தீசல வருகின்றது ஒரு மனிதர் ஒரு விபாதத்தை செய்துவிட்டு அவசர அவசரமாக அது எப்போ முடியும் எப்போ முடியும்னு பார்த்துட்டு எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்னு சொன்னா அவன் அந்த இபாதத்தை செய்யாதவன் செஞ்சு பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு பாக்கிறான் முன்னால வச்சுக்கிறான் சைலன்ஸ்ல வச்சிட்டு இருக்கிறான் அடிக்கடி சொல்லியிருக்கிறான் அதுக்கு மினுங்கு மினு லைட் மட்டும் எரி சத்தம் மட்டும் கேட்கறது அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ால் சொல்லுகின்றார்ேர ஆகும் ஒரு நிமிஷம் கூட ஆக அரை நிமிஷம் கூட ஆக ஆயத்தூள் குறிச்சி ஓதுறது ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட்ல ஓதிடலாம் ஆயத்தில் குறிச்சி அது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தூள் குறிச்சியே ஒரு மனிதன் நிரந்தரமாக ஓதி வந்து அதே நிலையில இறந்து விட்டால் சொர்க்கத்திற்கும் அவனுக்கும் இடையிலே தடையாக இருப்பது மௌத்து ஒன்றுதான் என்று சொல்லுகின்றார் ஆயத்தூர்க்குறிச்சி எப்போதிட்டே இருக்கிறாரு அவர் சொர்க்கவாசி எப்ப சொர்க்கம் போவார் மௌத்து வந்தா சொர்க்கம் போயிடுவார் மௌத்தானா உடனே நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடும் என்றும் சொன்னார் ரொம்ப லேசான ஆனா செய்யறதுக்கு சைத்தா விட இந்த படிக்கிறது முஸ்லிம் என்று சொன்னால் அரபி தெரியும் அரபி தெரியாமல் குற்றமும் கூட அல்லாஹத்தாலா தன்னுடைய கலாம் உலகத்திலே மிகப்பெரிய அற்புதமான ஒரு வேதத்தை அந்த மொழியிலே அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை படிக்காம இருக்கிற மிகப்பெரிய கை சேதம் உடையவர் மனிதன் சொன்னார்கள் அவருடைய பாஷையை கொண்டே தவிர அல்லா தால அனுப்பவில்லை ஒவ்வொரு நபியும் தன்னுடைய தன்னுடைய தூதுவத்தை அவருடைய உம்மத்தின் பக்கம் சேர்த்து வைப்பதற்காக அல்லாஹால அந்தந்த பாஷையை குறிப்பாக அவர்களுக்கு கொடுத்தான் அவர்கள் பொதுவான கொண்டு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு எனக்கு பிரத்யேகமாக அஞ்சு விஷயங்கள் தரப்பட்டிருக்கின்றன எனக்கு முன்னால் எந்த நபிக்கும் அந்த அஞ்சு விஷயத்தை அல்லாஹால தரவே கிடையாது கொடுக்கவே கிடையாது ஒன்று ஒரு மாதத்துடைய தொலைதூரத்திற்கு பயம் என்பது கொடுக்கப்பட்டுள்ளேன் இங்கிருந்து மக்கா பதீனாவிலிருந்து ரசூ இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு மாதம் பயணம் சென்றால் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரத்தில் ஒரு மிகப்பெரிய அரசன் மிகப்பெரிய ஒம்பன் கொடுங்கோளன் ஒருவன் ரசூல்லாய் செல்லா அலுவலுடைய பெயரை அங்கே கேட்டால் அவனுக்கு பயம் வந்துடும் இப்போ உதாரணமாக நம்ம கா இந்த காலத்தில் வச்சுக்கலாம் விமானத்தில் போகிறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் போனால் எவ்வளோ தூரம் போக முடியும் ஒரு மாதம்லாம் பயணமே கிடையாது இப்போது விமானத்தில் போகணும் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இல்லை பதினஞ்சு மணி உள்ள தூரத்து ஊருங்க கூட போயிடலாம் இங்கே இருக்கிறாங்க ரசூல்லாய் செல்லாஹ்வரம் அப்படின்னு சொன்னால் அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ரசூல்லாவுடைய பெயரை கேட்டானா பயப்படுவான் அந்த பயம் நான் இருக்க இது பிரத்யேகமான எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை முழுவதும் எனக்கு மசித்களால் தொழக்கூடிய இடமாக இடங்களாகவும் சுத்தமானதாகவும் ஆக்கி தரப்பட்டுள்ளது முந்தைய நபிமார்களுக்கெல்லாம் இசா இஸ்லா வரைக்கும் எல்லாத்துக்குமே தொழுவதற்காக ஒரு தனி இடம் இருக்கும் மஸிதோ அதாவது தொழுவதற்கான ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடமோ அதில் தான் போய் தொழுதா தான் தொழுக கூடும் கண்ட இடத்துல தான் தொழுக கூடாது தொழுக முடியாது தொழுதாக கூடாது நமக்கு எப்படி பூமி முழுவதுமே தொழுவதற்குரிய மஸிதாக ஆக்கப்பட்டோம் எந்த இடத்துல தொழுதாலும் தொழுக கூடும் ரயிலில் தொழுதாலும் கூடும் பஸ்ஸில் தொழுதாலும் கூடும் விமானத்துல தொழுதாலும் கூடும் மேல பிறந்தாலும் சரி கடலுக்கடியில் போனாலும் சரி எங்க போனாலும் சரி எங்க வேணாலும் தொழுகலாம் எல்லா இடத்துலயும் தொழிலாம் ஆனால் இடம் மட்டும் சுத்தமாக இருக்கணும் தகோரன் அந்த இடமும் சுத்தமாகவும் எனக்கு ஆக்கி தரப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொன்னா அந்த மண் நஜீஸ் இல்லாமல் ஒரு இடம் ஒரு மண் இருந்தால் அந்த மண் ஒழுவுக்கு பதிலாக தயமம் செய்வதற்குரிய சுத்தப்பொருளாக ஆக்கப்பட்டிருக்கின்றது கொஞ்சம் மண்ணு ஒரு கையில ஒரு பிடி இருந்துச்சுன்னா போதும் தயவம் செய்யறதுக்கு முடியலை தண்ணி இல்லை அல்ல வேறு ஏதாவது உபாதைகள் இருக்கின்றன என்றால் அந்த ஒரு பிடி மண்ணை கொண்டு தயமம் செய்து இவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் தகுதியான மனிதராக ஆகிவிடலாம் அப்படி பூமி அந்த மண் சுத்தமாக ஆக்கப்பட்டுள்ளது கிடைக்கக்கூடிய பொருள்கள் அந்த காலத்திலே ரசூல்ல முந்தைய காலத்தில நபி போர் செய்தார்கள் போர் களத்திலே கிடைக்கக்கூடிய எதிரிகளுடைய பொருள்கள் எல்லாம் ஒன்றாக குவித்து வைத்து குவித்து வைத்து விடுவார்கள் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும் அந்த நெருப்பு அந்த பொருளை கரித்து விட்டு போயும் இவங்க யாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது ஒரு ஊசி ஒரு நூல் ஒரு நூல் எடுத்தாலும் கூட அது கடுமையான குற்றம் ஆகும் எடுக்கக்கூடாது அது கரி கரி கரிப்பதற்குரியதாக ஆக்கப்பட்டு விடும் ஆனா ரசோல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு அந்த கனியமத்துடைய பொருளை எடுத்து அதை அல்லாஹத்தால சட்டங்கள் சொன்னாலும் சொல்லி இருக்கிறோம் நிறைய அதை எப்படி பங்கு வைக்கணும் யாராருக்கு கொடுக்கணும் என்ற சட்டங்கள் எல்லாம் இருக்கணும் சகாபாக்கள் மிகப்பெரிய வசதி உள்ளவர்களாக இருந்தார்கள் பின்னால் இந்த கரீமத்துடைய பொருளின் காரணமாக பொருள்களின் காரணமாக என்று சொல்லப்பட்டிருக்க அது நபிக்கு எனக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கின்றது எனக்கு செய்யக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய தன்மை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நபி எந்த ஒரு நபியும் அவருடைய சமுதாயத்திற்கு மட்டுமே குறிப்பாக அனுப்பப்படக்கூடியவராக இருந்தார் அகில உலகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டு இருக்கின்றேன் அல்லாஹா தலக்குராதை சொல்லித் தருகின்றனர் எல்லா மக்களுக்கும் உலகத்தில் எல்லா மக்களும் குயாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் நபியாக நான் இந்த ஐந்து விஷயங்கள் எனக்கு மட்டும் பிரத்தியமாக தரப்பட்டு இருக்கின்றன என்று ரசூல்லாஹ் சொல்லாஹி சொல்லாம் சொன்னது சொல்லல்லா அலுவல் சொல்லாம் அவர்கள் அரபியாக இருப்பதும் ஒரு சிறப்பான காரியம் என்பதும் இந்த வாசகத்தின் மூலமாக சொல்லப்படுகின்றது ஏன்னா வேறொரு ஹதீஸ் ரசுல்லா சல்லாஹ்லாம் அதை இப்படி சொல்லுகின்றார்கள் அஹிபுல் அரபு அரபிகளை நீங்கள் பிரிய அரபியர்களை நீங்கள் பிரிய வையுங்கள் சொன்னா அரபி மொழியும் சேர்ந்ததுல இங்க அரபியர் அரபியரை அப்படின்னு சொல்றாங்க அரபு அப்படின்னா அல் அரபா அரபிகாரர் அல் அரபியு அப்படின்னு சொன்ன அரபி மொழி அப்படின்னு அர்த்தம் அரபியை அரபிகளை நீங்கள் பிரிய வையுங்கள் மூன்று காரணங்களுக்காக அரபியுன் நான் அரபி மொழியை சார்ந்தவனாக இருக்கின்றேன் குரானோ அரபியுன் குரான் அரபி மொழியை சார்ந்ததாக இருக்கின்றது கலாம் அகுல் ஜன்னா அரபியுண் சொர்க்கவாசிகளுடைய பேச்சு அதுக்கு அரபியாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் அரபியை அரபியர்களை பிரியும் வையுங்கள் என்று சொன்னார் இந்த மூணு அரபி மொழியைச் சேர்ந்ததாக இருக்கிறது அதனால அரபியங்கள் அரபியர்களையும் அதே மாதிரி அல்லா குரானிலே குர்ஆன் மஜீத் என்று சூரத்து குருஜிலே ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான் இது கண்ணியத்திற்குரிய குரான் மகத்துவத்திற்கு கு இது எங்க இருக்கின்றது பாதுகாக்கப்பட்ட பலகையில இருக்கின்றது அப்படின்னு சொல்ற இந்த குரான் பாதுகாக்கப்பட்ட அந்த பலகையிலே எழுதப்பட்டது என்பதாக அரபியில எழுதப்பட்டிருக்கின்றது அரபியில் எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்கின்றன பாஷைகள் வந்தன போயின மறைந்துவிட்ட பாஷைகள் எத்தனையோ இருக்கின்றன எந்த பாஷையும் கிடையாது தகவல் மகோல் அரபி பாஷா மட்டும் இருக்கு என்று அர்த்தம் அல்லாஹால அரபி பாஷை பேசக்கூடிய மனிதர்கள் மிக சுருக்கமாக ஒரு இருந்த ஒரு இடத்தை உலகத்தில் என்று பரவலாக ஆக்கி பல நூற்றுக்கணக்கான நாடுகள் அரபி மொழி பேசக்கூடிய நாடுகள் என்று இருந்து கொண்டிருக்கின்றன காரணம் சாஹாபாக்கள் அந்தந்த நாடுகளுக்கு போனார்கள் சாபாக்கள் போனார்கள் அந்த நாட்டிலே அரபி மொழியும் சேர்த்து ஏற்றுமதி செய்தார்கள் அல்லது இறக்குமதி செய்தார்கள் சேர்த்து அரபி மொழியையும் சொல்லிக் கொடுத்தார்கள் ஏன்னா கட்டாயமாக அது கற்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு குரான் தெரியாவிட்டால் தொழுகையும் தெரியாது ஒவ்வொரு முஸ்லீமும் தொழ வேண்டும் என்று சொல்ல குரான் குரான் குரானை தெரிந்திருக்க வேண்டும் அதனால இந்த ஏராளமான நாடுகள் அரபு நாடுகள் என்பதாக சொல்லப்படும் என்ன சொல்ல போனா பாருங்க பாரசீக நாடு என்று ஒன்று இருந்தது இருக்குது இந்த ஆப்பிரிக்கர்கள் அவர்கள் சில மொழிகளை பேசுகின்றார்கள் பல்வேறு பேர் வச்சிருக்கிறாங்க அது அந்த கருப்பர்கள் பேசக்கூடிய மொழி என்பதாக சொல்லப்பட்டது அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த மொழி பேசக்கூடாது அந்த நாட்டுடைய பாஷை என்பதாக சொல்லப்பட்டது சகாபாக்கள் அங்கே சென்று குடியேறி அவர்கள் பிரச்சாரம் செய்து தமிழியல் செய்து அவர்கள் அந்த நாட்டிலே இஸ்லாத்தினுடைய ஆட்சியை ஏற்படுத்தும் நேரத்தில் அந்த மொழியினுடைய நிலையெல்லாம் மாறி இன்று எப்படி சொல்லப்படுகின்றோ அதெல்லாம் சேர்ந்து அரபு நாடுகள் என்று சொல்லப்படுகின்றன பாரசீக நாட்டில் பாரசீக பேசுறாங்க ஆனா ஐநா சபையில அரபு நாடுகள் என்பதில் சேர்க்கப்பட்டு இருக்கின்றது இது அதே மாதிரி ஐராக்கு இருக்கின்றது அதில் வேறு சில பாஷைகள் எல்லாம் பேசுறாங்க ஈராக்கு அரபு நாட்டுடைய அந்த பட்டியலிலே வந்து விடுகின்றது இதுபோன்று ஷாம் நகரம் அங்கே வேறொரு மொழி பேசப்பட்டு வந்தது சுரியானி என்ற ஒரு பாஷை கொண்டு வந்த தௌராத்திரி அந்த பாஷை இப்ப அரபு நாட்டிலே கணக்கிலிருந்து வந்து விடுகின்றது இப்படி அரபு அரபி மொழி பேசக்கூடிய நாடுகள் உலகத்திலே ஏராளமாக இருக்கட்டன இதுவெல்லாம் அரபி மொழியிலே சிறப்பை குறிக்கக்கூடியதாக ஆகின்றது அதனால பொதுவாக சொல்லப்படும் அரபி பாரசீக பாரசீக மொழியிலேயே ஒரு வாசகம் சொல்லப்படும் அரபி அசலஸ்து அரபி மொழிகளிலேயே அரபி மொழி தான் அசல் பாரசி பாரசீக மொழி அது ரொம்ப இனிப்பானது உருது நமக்கஸ்து உருது என்பது அது உப்பை போன்றது தூசரி மற்ற மொழிகள் எல்லாம் எதுவுமே கிடையாது என்பதாக ஒருவர் சொல்லுகின்றார் உலகத்திலே அரபி மொழி அசலானது அது ஆகிரத்திலும் இருக்கின்ற என்ற காரணத்தினால் மனிதர்கள் எல்லாம் இறந்து விட்ட பின்னாலும் கூட அரபி மொழி தான் நிலைத்திருக்கும் மற்ற மொழிகளெல்லாம் போயிடு அதனால அல்லாஹாலி ஹோமி என்ற வாசகத்தின் மூலமாக அந்தந்த மொழியிலே அந்தந்த தூதர்களை அல்லாஹாலா அனுப்பி வைத்தார் ஆனால் ரசூல்ல அலிசல்லாம் அவர்களை அரபி மொழி பேசக்கூடிய சமுதாயத்திலே அனுப்பி வைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரானும் அரபி மொழியிலே இருக்கின்றது அந்த அரபி மொழி பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பிறகு இறுதியாக ஜன்னத்திலே சொர்க்கத்திலே பேசக்கூடிய மொழியும் அரபியாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டு இருக்கின்றது சில முபசில்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹத்தையும் அரபி மொழியில் தான் இறக்கி வச்சானா என்ற அந்த ஆயத்தின் காரணமாக லௌஹல் மஹ்பூல் ரசூல்லாவுக்கு பின்னால மட்டும் உள்ளது பலகை அல்லவ ஆரம்ப காலத்திலிருந்து மனிதர்களை படைப்பதற்கு முன்னாலே லௌஹல் மஹ்பூல் இருக்கு இப்ப லௌஹல் மஹபூல் அல்லாத்தாலா குரான எழு அதுல அரபி மொழியிலே அல்லாஹால எழுதி வச்சிருக்காங்க என்னென்ன சட்டங்கள் கொடுக்கப்பட்டன அல்லாஹால எழுதி வச்சிருக்கிறார் அதே மாதிரி தகதீர் மனிதர்களுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹால எழுதி வச்சிருக்கிறாங்க படைப்பின்கூட எல்லா விஷயங்கள் எல்லாமே அரபியில் தான் எழுதப்பட்டிருக்கு மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால என்ற அந்த பலகையிலிருந்து அரபி மொழியில் உள்ள அதை ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக பதிவு செய்து சில பலகைகளை எல்லாத்தாலும் தூசீன்க்கு கொடுத்து அனுப்பினார் ஜிப்ரீ அலிஸ்லாம் மூலமாக அரபி மொழியில்தான் கொடுத்து அனுப்பினார் ஜிப்ரீல் அலாய்ஸ்லாமல் கொண்டு வந்து மூசா அலையாமர்கள் என்ன பாஷை பேசினார்களோ அந்த பாஷைகளை தர்ஜுமா செய்து மொழிபெயர்ப்பு செய்து அவர்கிட்ட ஒப்படைத்தார்கள் தர்ஜுமா செய்து கொடுத்தாங்க ஆனால் அசல்ல வந்து அரபியில்தான் இருந்துச்சு குறிப்படுக ஆக அரபி என்பது எல்லா மொழிகளை விட மிக உயர்ந்தது என்பதற்கு இது சான்றார் சரி அரபி மொழியிலே அந்தந்த நபியை அந்தந்த மொழியிலே அல்லாஹத்தால வேதத்தை அனுப்பி வைத்தான் என்று சொல்லிவிட்டு ஏன் அனுப்பி வச்சான் லகும் அவர்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி சொன்ன அந்த கருத்து அந்த மொழியில சொன்னா தான் அவங்களுக்கு விளங்கும் அவர்களுடைய மொழியில சொன்னாலு அவர்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி அப்படி சொல்லியும் கூட அவரவருடைய மொழியிலே அல்லாஹால நபிமார்களை அனுப்பி வைத்தும் கூட அந்த மனிதர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அவர்கள் மிகப்பெரிய நிஷ்டவாளர்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாஹத்தாலாவுடைய நாட்டம் அவர்களை தவறான வழியிலே செலுத்த வேண்டும் என்று இருந்தது அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் வல் வழிக்கு வர மாட்டார்கள் என்று இருந்தது ஆகவே அல்லாஹத்தாலா அப்படி அவர்களை ஆக்கிவிடும் அந்தந்த மொழியிலே அனுப்பியும் கூட அவர்கள் நேர்வழி பெறாதது அல்லாஹத்தாலாவுடைய தகுதி காட்டுகின்றது அந்த மனிதர்களுடைய நஷ்டத்தை காட்டுகின்றது என்பதை குறிப்பிடுகின்றார் மஞ்சஷா மஞ்சஷா அல்லாஹாலா தான் நாடியவரை நாடியவருக்கு தவறான வழியை ஏற்படுத்துவான் அதாவது வழி தவறுதல் தீய வழியை ஏற்படுத்துவார் ஈமானுக்கு எதிரான வழியை உண்டாக்குவார் மஞ்சஷா அவன் தான் நாடியவருக்கு நேர் வழியை காட்டுவான் நேரான வழியிலே அவர்களை செலுத்துவார் அல்லாஹான் செய்கின்றான் ஒருவர் நேர் வழி தவறி நடப்பதும் நேர் வழிக்குள்ளே வருவதும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடைபெறக்கூடியது ஆனால் நாம் எப்படி நம்ப வேண்டும் நிறைய சொல்லி பலதர சொல்லப்பட்டு இருக்கின்றது தவறான வழியிலே ஒரு சென்றால் அல்லாஹுதான் இவரை அப்படி செய்ய வைக்கின்றான் போக வைக்கின்றான் அல்லாஹுதான் இந்த தவறான வழியை செய்கின்றான் என்று சொல்லக்கூடாது ஆனால் அல்லா தான் செய்யலாம் சொல்லுவது கூடாது எது நல்லதாக இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹின் பக்கம் சேர்க்க வேண்டும் எது தீயதாக இருக்கின்றதோ அதையெல்லாம் நம் பக்கம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் நிறைய உதாரணங்கள் சொல்லி இருக்கிறோம் இது ஒரு மூமி நான் மனிதனுடைய இலக்கணம் சட்டம்மயத்தில் ஏன் சொல்லக்கூடாது தெரியாது அவளாஹ் நாடினால் தான் எல்லாமே நடக்கும் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அவன் தான் நன்மையும் தீமையும் அல்லாவின் புறத்தில் உள்ளது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆனால் தீமையை செய்யும்பொழுது அதை நம்பக்கும் சேர்க்க வேண்டும் நல்லதை செய்யும்பொழுது அது அல்லா என்பக்கும் சேர்த்து விடவே ஏன் அது தெரியாது அவ்வளவு இவ்வளவுதான் சொல்லணும் இப்படித்தான் செய்யணும் உதாரணமா கிளியாமத்தினால அல்லா நாடு நாள் தான் நடக்கும் சொல்றோம் கிளியாமத்தினால உலகத்துல ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தான் விவச்சாரம் செய்த அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லாஹால தண்டனைக்கு ஏற்பதை இவளுக்கு என்ன தண்டனை என்று முடிவு செய்கின்றான் தண்டனை கொடுக்கப்படக்கூடிய அந்த மனிதன் அல்லா இடத்துல விவாதம் செய்கின்றான் வாதம் செய்கின்றான் எல்லாம் நீ தானே செய்யற அப்படின்னு நான் சினா செஞ்சது நீ செஞ்சது தானே நீ நான்தானே நான் செய்வேன் நீ நாடாம எப்படி செய்வேன் அப்படின்னு எதிர்வாதம் பேசுனா அவன் கடுமையான குற்றவாளியாக ஆக்கப்படுவான் ஒருத்திருடுனா அதுதான் நடக்கும் எத நாடல நடக்காது காரணமாகத்தான் நான் விபச்சாரம் செய்தேன் நீ நாடியதின் காரணமாகத்தான் நான் திருடினேன் நீ நாடியதின் காரணமாகத்தான் நான் வட்டி வாங்கினேன் அப்படின்னு எல்லா இடத்துல போய் சொல்ல முடியும் அங்கேயும் போய் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது உலகத்திலேயும் தீமை நிகழ்ந்தால் அது என் பக்கம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தன் பக்கம் கொள்ள வேண்டும் நல்லது நிகழ்ந்தால் அது அல்லாஹின் பக்கம் சேர்க்கப்பட வேண்டும் இதான் இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய அடிப்படையான ஒரு விஷயம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லா சொல்லுகின்றார்கள் இதின் நான் நோய் வாய்ப்பட்டு விட்டால் அவன் சுகமாக்குவான் இந்த வாசகத்தில் என்ன இருக்கு நான் நான் நோய் வாய்ப்பட்டு நோய் வாய்ப்பட்டு நோய் வருவது நோய் கொடுப்பதும் நோய்க்கு சுகத்தை கொடுப்பதும் அல்லாதான் இப்ப எப்படி சொல்லல இப்ராஹிம் அலிஸ்லாம் நீ என்னை அதாவது அவன் எனக்கு நோயை கொடுத்தால் அவன் எனக்கு என்னை சுகமாக்குவான் நோயை கொடுப்பதும் அவன் தான் நோயை சுகமாக்குவதும் அவன் தான் அப்படி சொல்லலை அப்படி சொல்லக்கூடாது எனக்கு நோய் வந்து விட்டது அப்படித்தான் நான் சொல்லணும் நோயை என் பக்கம்தான் சேர்த்து கொள்ள வேண்டும் ஏதாச்சும் ஒரு காரணம் காரணம் சொல்லுவோம் உலகத்தில் அந்த தண்ணி குடித்தங்க அது சேரல பல தண்ணீரை குடித்தேன் அதனால தொண்டை பிடிச்சிக்கிச்சு இந்த தண்ணீரை குடித்த எனக்கு இந்த காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக வருது என்ன பன்றி காய்ச்சலா வன்றி காய்ச்சல் ஏர்போர்ட்டில் போனால் டெஸ்ட்டு பண்ணாமல் உள்ளே அனுப்புகிறதே இல்லை நம்ம நேரலையும் சரி வெளிநாட்டுலையும் சரி அதுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சிருக்கலாம் காய்ச்சல் இருக்குதா பண்டிக் காய்ச்சல் அப்படின்னு பார்த்துட்டு தான் உள்ள அனுப்புகிறோம் முதல்ல இமிகிரேஷன் கார்டு ஃபுல்லப் பண்ணால் உள்ளே அனுப்பிட்டு இப்போ ரெண்டு பேப்பர் ஃபுல் அப் பண்ணணும் அப்போ தான் பன்றி காய்ச்சல் இவருக்கு இல்லை அப்படின்னு சைன் பண்ண தான் அப்புறம் அடுத்த இமிகிரேஷன் கார்டு உள்ளே போகிறது அந்த நாட்டுக்கு போகிறோம் நம்ம நாட்டுக்கு வர்றதை அப்படி தான் வெளியே நம்ம நாட்டுக்குள்ளே வரதான் அப்படிதான் ரெண்டு பேப்பர் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும் அல்லாஹத்தாலா வியாதியை ஏற்படுத்துகின்றான் அல்லாஹா ஏற்படுத்துகின்றான் ஆனா சொல்லும் பொழுது அல்லாஹான் கொடுத்தான் என்று சொல்லக்கூடாது அடிப்படையை அல்லாஹால சொல்லுகின்ற அல்லாஹ் தான் நாடியவரை வழி தவற செய்கின்றான் தான் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகின்றான் அவன் தான் யாவற்றை மிகைத்தவன் ஞானம் உள்ளவன் அவன் முதல சொன்னது குதிரத்தை காட்டுகின்றது ஹக்கீம் என்பது கிடையாது அந்த அறிவுக்கு நிகராக எந்த பொருளுடைய அறிவுடையவர்களாக அல்லா தலா எதை செய்கின்றன அதில் அவனுடைய குதிரத்தும் இருக்கும் அவனுடைய அறிவும் இருக்கும் நுட்பமான அந்த அறிவை மிகச் சாதாரணமாக அறிவு படைத்த மனிதன் கண்டுகொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது சொன்னதை செய்யணும் அவ்வளவு அரசித்தினார் அவர்களுக்கு அல்லாத்த உங்களை நபியாக அனுப்பினேன் என்ன பண்ண மனிதர்களை இருளில் இருள்களில் ஒளியின் பக்கம் நீர் வெளியாக்குவதற்கான என்று ஆரம்பத்தில் சொன்னான் இதே போலதான் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹால சொல்லி இருக்கிறார் அந்தந்த கோபுகளை சமுதாயத்தினரை இருள்களில் இருந்து பாவங்கள் என்ற இருள்களில் இருந்து அல்லது என்ற இருள்களில் இருந்து அல்லது என்ற இருள்களில் அவர்களை ஒளியின் பக்கம் வெளியாக்குவதற்காக வேண்டி அனுப்பி வைத்ததாக சொல்லுகின்றான் அதிலே மூசா அலிசலாம் அவர்களையும் அப்படி அனுப்பி வைத்ததாக சொல்லுகின்றார் நபி முசா அலிஹலாம் அவர்களை நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பி வைத்தோம் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சி ஆயாத்துகள் ஆயாத் என்று சொன்னால் வேதத்தினுடைய வேத வசனங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அது ஆயாத் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சிகள் தடி வச்சிருந்தாங்க கீழே போட்டாங்க பாம்பா அது ஒரு அத்தாட்சி கையை எப்படி ஜோபுக்குள்ள அந்த சட்டை பெய்குள்ள விட்டு உள்ள வெடி எடுப்பாங்க அது சூரியன் மாதிரி இருக்கும் அது ஒரு அத்தாட்சி அதே மாதிரி முஃரா நிலையத்தில் பலவிதமான அவரை சோதனை செய்வதற்கான பல அத்தாட்சிகளை அல்லாஹல்லா அவர்களுக்கு கொடுத்தார் இதெல்லாம் ஆயாத் என்பதாக சொல்லப்படும் வசனங்களுக்கு வேத வசனங்களுக்கும் ஆயாத்துகள் என்று சொல்லப்படும் அதே மாதிரி அல்லாஹல்ல காட்டிய அற்புதமான நிகழ்ச்சிகளுக்கும் ஆயாத் என்பதாக சொல்லப்படும் சரி ரெண்டே வச்சுக்கலாம் இடத்துல வழக்குனா வழக்குனா நம்முடைய ஆயாட்டுகளை கொண்டு அத்தாட்சிகளை கொண்டு அல்லது அற்புதங்களை கொண்டு மூசா அலி அவர்களை நாம் நபியாக அனுப்பினோம் எது இருள்களில் இருந்து மனிதர்களை ஒளியின் பக்கம் வெளியாக்குவதற்காக வேண்டி என்று நேரடியாக அவர்களை வெளியாக்குவதற்காக வேண்டி மனிதர்களை அப்படின்னு சொல்ற இந்த உம்முடைய சமுதாயத்தினரை இருள்களில் இருந்து ஒளியின் பக்கம் நீர் வெளியாக்க வேண்டும் என்று மூசாவுக்கு நாம் அத்தாட்சியை கொடுத்தோம் அத்தாட்சிகளை கொண்டு மூசாவை அனுப்பினோம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான் அங்கே துகு ஜன்னாசம் இளநூர் என்ற அந்த வினைச்சொல் இதுவும் வினைச்சொல் தான் ஏவல் வினைச்சொல் அது வந்து எதிர்கால வினைச்சொல்லாக அல்லாஹால சொல்லுகின்றான் அந்த வினைச்சொல்லுக்கும் இந்த சிலை சொலுக்கும் வித்தியாசம் என்பதாக குறிப்பிடுகின்ற சொல்லப்பட்டது கட்டளையை பிரயோகிக்கூடிய வாசகமாக இருக்கின்றது என்பதாக முசாலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா தலா சொல்லும் போது இங்க அந்நஹ் கௌ மக்கள் உம்முடைய கவுமை வெளியாக்கு வீராக வெளிப்படுத்து வீராக மினுமாத்தியல் என்னோர் இருள்களில் ஒளியின் பக்கம் வெளிப்படுத்து வீராக என்று சொல்லியது கற்றாயிடுகின்றான் ஆடுறான் அல்லாத்தாலா அ நீங்க அல்லாஹத்தலா அவர்களை மரியாதைப்படுத்தக்கூடிய வாசகத்தை சொல்லுகின்றான் என்பதாக குறிப்பிடுகிறார் ரெண்டு ஒரே கருத்து சரி இருள்களில் ஒளியின் பக்கம் முன்னால் விளக்குங்கன்னா அதே மாதிரி தான் இன்னும் சொன்னால் முசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலும் ஐயா இல்லா அவர்களுக்கு நீர் உபதேசம் செய்வீராக அல்லது நினைவூட்டுவீராக முசா அல்லாத்துக்கு அல்லாத்துல சொல்றான் அவர்களுக்கு அந்த அவருடைய சமுதாயத்தினருக்கு நாள்களை நினைவூட்டுவீராக நாள்கள் அல்லாவுடைய நாள்களை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக என்ன நாள்களை நினைவூட்டுவீராக அப்படின்னு சொன்னா முதல் கருத்து பல கருத்து இருக்குது முதல் கருத்து அல்லாஹுடைய காலங்கள் அதாவது ஆதம் அலேஸ்லாத்துக்கு பின்னால மனிதர்கள் வழி தவறி சென்றார்கள் அங்கங்கே நபிமார்களை அல்லாஹலா அனுப்பி வைத்தார் நபிமார்கள் சொன்னதை எல்லாம் அவர்கள் கேட்கவில்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிரச்சாரம் செய்தார்கள் கடைசியாக அந்த பிரச்சாரத்தை கேட்காதாரதான் அவர்களை அழித்தார்கள் அந்த காலம் அந்த காலத்தை நினைவூட்டுவீரர்கள் அதே மாதிரி பின்னால் நூசா நூஸ்லாம் அதுக்குள்ள ஆதி சமூதரிய கூட்டத்தினால் அழிக்கப்பட்ட விஷயம் சாலி அலேஸ்லாம் அந்த வரலாறுகள் நிறைய அல்லாஹலா குளாறுல சொல்லுகின்றான் இதையெல்லாம் நீங்கள் அந்த மக்களுக்கு நினைவூட்டுவீரர்கள் நபி சொன்னதை கேட்காவிட்டால் அவர்களை போன்று உங்களுக்கு அழிவு வரும் அந்த காலத்தை நீங்கள் நினைவு பாருங்கள் யாரையெல்லாம் யாரெல்லாம் நபியினுடைய சொல்லை கேட்டார்களோ அவர்கள் வாழ்ந்தார்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள் யாரெல்லாம் நபியுடைய சொல்லை கேட்கவில்லையோ அவர்கள் அழித்து அழிக்கப்பட்டு வீழ்ந்தார்கள் இந்த விஷயத்தை நீர் நினைவூட்டு அவர்களுக்கு வதக்கருகும் ஐயா இல்ல அந்த காலக்கத்தை காலங்களை நினைவூட்டுவீராக என்று ஒரு அர்த்தம் அசல் அர்த்தம் கௌலன் அல்லா அல்லாவுடைய நாள்களை எதன் மூலமாக அவர்கள் சிந்திப்பார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை நினைவூட்டுவீராக சொல்லுவீராக அல்லது அல்லாவுடைய நாள்கள் அப்படிங்கிறது அல்லாவுடைய ஞாபத்துகள் என்று அர்த்தம் செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் உங்களின் மீது செய்திருக்கக்கூடிய ஞாபத்துகளை நினைவு பார்ப்பீராக என்று அந்த நியமத்துகளை சொல்லி காட்டுவீராக நீங்க எப்படி இருந்தீங்க சிறு அவனிடத்தில் அடிமையாக இருந்தீர்கள் அல்லாஹாலா என்னை நபியாக அங்கே அனுப்பினான் அவனிடத்திலே நான் போராடினேன் அதன் காரணமாக நீங்கள் விடுதலை செய்யப்பட்டீர்கள் உங்களிலே இருந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தான் பெண்களை எல்லாம் வாழ விட்டு கொண்டிருந்தான் அவனுக்கு அடிமையாக வாழ்ந்து நீங்கள் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருந்தீர்கள் நான் வந்த பிறகு அந்த அடிமை தலையிலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்காண்டி ஏராளமாக போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதையெல்லாம் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக அவர்கள் மீது செய்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நினைவூட்டு அதே போல அதை சொன்ன கருத்தான் முந்தைய சமுதாயத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் நல்லவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தீயவர்கள் எப்படி அழிந்தார்கள் என்ற நினைவூட்டுவீராக என்று வருத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு உபயும் சொல்லுகின்றார்கள் சொல்ல நான் கேட்டு இஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை அல்லாஹ் பற்றி காலங்களை நினைவூட்டுவதற்கான மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அல்லாஹ இந்த காலங்களிலே செய்த என்ன விஷயங்கள் இருக்கும் அவற்றையெல்லாம் மக்களுக்கு நினைவூட்டி அவன் செய்த நன்மைகள் அவனால் ஏற்பட்ட அல்லாஹினால் ஏற்பட்ட அல்லாஹ் செய்த மக்கள் மக்களை அழித்த விஷயங்கள் இவற்றையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்று ரசூல்லா அலே சொல்லம் அவர்கள் சொல்லி ஒரு நபி தங்களுடைய தன்னுடைய கவுமகளுக்கு தன்னுடைய கூட்டத்தாருக்கு எல்லா நேரங்களிலும் அல்லாஹு தாலாவா அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திலே முந்தைய உம்மத்தினருக்கு என்ன செய்திருக்கின்றான் என்ன நன்மைகளை செய்திருக்கின்றான் கேட்காதவர்களுக்கு என்ன அழிவை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதையெல்லாம் நினைவு கூறக்கூடிய தன்மை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை அறிவிக்கின்றனர் உபதேசம் செய்யக்கூடிய வெறுமனே கதைகளை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காமல் தன்னுடைய பேச்சாற்றலின் மூலமாக மக்களை கவரக்கூடிய சூழ்நிலையை மட்டும் உருவாக்கி கொண்டிருக்காமல் முந்தைய சமுதாயத்தினர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்த நம்பிவர்கள் எப்படி இருந்தார்கள் அதை கேட்டவர்கள் எப்படி வாழ்ந்திருந்தார்கள் கேட்க அவர்கள் எப்படி அழிந்து பட்டார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் உபதேசமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை வதக்கிறும் ஐயாமில்லா என்ற இந்த வாசகம் குறிப்பிடுகின்றது என்று அந்த ஹதீசின் மூலமாக ரசூல்லா சலாசம் விளக்குகின்றார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அல்லாஹாலா யாருடைய விஷயத்திலே நன்மையை நாடி இருக்கின்றனோ உபதேசம் பெறுவதை நாடி இருக்கின்றன அவர்களுக்கு அந்த உபதேசம் பலன் தரக்கூடியதாக அவர்களுடைய உள்ளங்களிலே அது பதியக்கூடியதாக அந்த உள்ளங்களை சீர்திருத்தக்கூடியதாக ஆகிவிடும் அவர்களுக்கு அல்லாஹு மீதும் அல்லாஹுடைய சட்டங்கள் மீதும் முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கை நம்பிக்கை உருவாவதற்கு காரணமாக அந்த உபதேசங்கள் ஆகிவிடும் அதனால உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த உபதேசம் அல்லாஹுவை பற்றியுள்ள பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹலா இங்கே குறிப்பிடுகின்றான் என்று விளக்கம் தருகின்றார்கள் என்று எத்தனையோ வகையான பயான்கள் நடைபெறுகின்றன நான் பார்க்கிறேன் அந்த பயான்களுடைய சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பயான் முடித்த உடனேயே அல்லாஹுடைய பயம் அந்த சமுதாயத்திலும் இருக்கக்கூடியவருக்கு இருக்க வேண்டும் வர வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகள் நினைவு கோர வேண்டும் அல்லாஹுடைய சட்டங்கள் நினைவு கோர வேண்டும் அல்லாஹ் அரசூ வழிகள் அவர்களுக்கு நிறை நினைவு வேண்டும் இந்த முறையிலே அந்த உபதேசம் அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் சலாய் இந்த வாசகத்திலே சொல்லி காட்டுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார் முன்னாள் அரசு சொன்ன அதீசர்கள் நிறைய இருக்கின்றன ஒரு அதிசலை சொல்லுகின்றார் ரசூல்லாய் சல்லா அலிஸ்வலாம் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு பயன் செய்தார்கள் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிவிட்டன உள்ளங்கள் எல்லாம் நடுங்கின கண்கள் எல்லாம் கண்ணீரை கொட்டி கொண்டிருந்தன ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய இறுதி உபதேசம் போல் தெரிகின்றது என்பதாக நாங்கள் நினைத்தோம் உபதேசம் முடிந்த பின்னால் கேட்டோம் ரசூல்லாய் சல்லா அலுவலம் பல விஷயங்களுக்கு சொன்னார்களோ நீண்ட அதி அறிவிக்கப்படுகின்றது சுலகார உபதேசங்கள் சுருக்கமாக இருக்கும் ஆனால் மனிதருடைய மனம் கசிந்து மனம் திருந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி சாஹாபாத்தருடைய பார்க்கின்றோம் நிறைய பயான்கள் இமாம்களுடைய சொற்பொழிகள் அதே போன்று அல்லடியார்களுடைய சொற்பொழிவுகள் இவை அனைத்துமே மனித மனத்தை திருத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை வதக்கிறும் ஐயாமில்லா என்றகம் சொல்லிக் காட்டுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள் அத்தகைய விளக்கத்தை அல்லாஹன் அனைவருக்கும் தந்துவாராக